அவர்கள் கூறியதாவது எனக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கும் போது என் இடுப்பில் ஆடையை கட்டிக் கொள்ளுமாறு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் என்னிடம் கூறுவார்கள் நான் அவ்வாறு செய்து கொள்வேன் அவர்கள் என்னை அணைத்துக் கொள்வார்கள்